குருபிரணு மகேஸ்வரம் பம்ம தஸ்மீரவே நமஸ் ஜங்கமம் வந்துக்கிச்சி சராச்சரம் தின தீரவே நம तत्पदं तस्मै श्री गुरवे மயம்ைலோக்கியம் சராச்சரம் தின தீபுரவே நம சுவித்னாஜி பதுஜாத்தூரியோய शांतं व्योमातीतं निरंजनं तस्मै श्री ம்ாந்த வோமானாக்கலாம் तस्मै श्री முதவே நம अनेक जन्म संप्राप्त, कर्म विदाहिने, प्रदानेन, तस्मै श्री गुरवे नमः, அேகஜன்மசிரபே ஆமிரை सारसंपदह, சோஷம் பிந்தோச்ச तस्मै श्री गुरवे नमः, ீரவே நம மீஜ மது குருஜத் குரு மதூத்தீரவே நம குதிர குரமம் நாஸ்தி தீரவே நம த்தமேவா சிதமே லுஷ்ஷ் சாா த்தமே வியதிரவிணம் யம் மம மேவமிதம் பூர்ணாத் பூர்ணமுதிய பூர்ணசிய த பூர்ணமேவிஷாம் சத்குருவையும் நமஸ்காரம் செய்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் மனமாறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அந்தயோகத்தில் நாம் சிந்தனை பண்ணுவதற்காக பிரகதாரண்ய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியை எடுத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு பல சாதனங்கள் இருக்கிறது மற்ற எல்லா சாதனங்களும் ஒரு வகையானவை இந்த சாதனம் வந்து நம்முடைய புத்திக்கு நம் புத்திக்கு தெளிவை உண்டு பண்ணி விஷயத்தை புரிய வைக்கக்கூடியது காலையில் பண்ணுற பூஜை பாராயணம் இதெல்லாம் மனசை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கான பிரார்த்தனை இதெல்லாம் பண்ணுறோம் இப்போ பண்ணுறது என்னென்னு கேட்டால் விசாரம் இது ஞான பூஜைன்னு பேர் இப்போ பண்ண பூஜை இருக்கே இது பாஹ்ய பூஜை அது ஒரு சிவலிங்கத்தை வச்சு அதுக்கு அபிஷேகம் பூஜை ஆராதனை எல்லாம் பண்ணுறோம் அந்த பூஜை என்னது அது கிரியாரூபம் அது வா வாக்கு நல்லா பாராயணம் பண்ணுறோம் வாக்குனால் சரி கை கையினால் புஷ்பத்தை போடுறோம் பூஜை பண்ணுறோம் இதெல்லாம் மனசை பக்குவப்படுத்துறதுக்காக தூய்மைப்படுத்துறதுக்காக அந்த பூஜை பண்ணுறோம் இப்போ பண்ணுற பூஜை இது ஞான பூஜை இதுதான் முக்கியமான பூஜை இந்த பூஜை சரியாக பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுற பூஜை அந்த பூஜை ஏன்னா நமக்கு அறிவு சரிவாக சரியாக இருந்தால் தான் நம்முடைய எண்ணங்களை உணர்ச்சிகளை நாம் ஒழுங்காக வச்சுக்க முடியும் வாழ்நாள் முழுவதும் நாம் அமைதியாக ஆனந்தமாக வாழ முடியும் இல்லைன்னா அது முடியாது அதனால் நமக்கு அமைதி வேண்டும்னால் தெளிவான அறிவு வேண்டி இருக்கிறது தெளிவான அறிவை கொடுக்கறது நாமளாக தெளிவான அறிவை பெற முடியாது தெளிவான அறிவை நமக்கு சாஸ்திரந்தான் கொடுக்கறது ஆக இந்த சாஸ்திரங்கள்லாம் நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு அதில் நாம் இப்போது விசாரத்துக்காக ஒரு பகுதி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ரொம்ப அற்புதமான பகுதி இது நிறைய வாழ்க்கைக்கு பயனுள்ள நிறைய விஷயங்களையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பகுதி இது எனவே இந்த பகுதியை நாம் விசாரத்துக்காக எடுத்துக்கொள்ளுகிறோம் கிருஷ்ணர் சொல்கிறார் ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்யாத் ஞானயஜ பரந்தப நாலாவது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறார் யஜங்கள்லெல்லாம் உயர்ந்தது ஞானயஜ்யம் ஞானயஜ்யம்னால் இப்போ நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் நான் சாஸ்திர விஷயத்தை படித்து சொல்கிறேன் நீங்கள் ஸ்ரத்தையோட பக்தியோட அதை கேட்டு உங்களுக்கு அதை சொந்தமாக ஆக்கி இதுக்கு பேர் ஞான யஜம் இதேதோ வரட்டு அறிவு கிடையாது அப்படி சில பேர் நினச்சிக்கிறாங்க அப்படி அர்த்தம் இல்லை இது இது வந்து நம்முடைய ரிஷிகள்லாம் நமக்கு கொடுத்த ஜானம் வாழ்க்கைக்கு பிரயோஜனமான விஷயத்தை பற்றி விசாரம் பண்ணுறோம் பொதுவாகவே உபனிஷத்தெல்லாம் எது பொய்ப்பொருள் எது மெய்ப்பொருள்ன்னு நமக்கு அறிவிக்கிறது சாஸ்திரத்தை ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கிறோம் ஒன்று தர்ம வித்யா இன்னொன்று பிரம்ம வித்யா தர்மவித்யா பிரம்ம வித்யா வேதம் பெருஷ் வேதங்கிறது மிக பரந்ததாக இருக்கிறது அந்த பறந்துருக்கிற வேதம் வந்து ரெண்டு பிரிவாக இயங்குகிறது ஒரு பிரிவு என்ன பேசுகிறதுன்னா தர்மத்தை பற்றி பேசுகிறது அதனால் அதுக்கு பேர் தர்ம வித்யா அப்படின்னு அதுக்கு பேர் இது வந்து பூர்வமீமாசான ஒரு சாஸ்திரம் இருக்குது அது சொல்லுகிறது அதாத்தோ தர்ம ஜிஜ்யாசா அப்படின் சொல்லி தர்மத்தை பற்றி விசாரம் பண்ணுறது அதுதான் பெருஷ் ரொம்ப வாஸ்டாக இருக்கிறது அதிகமான பரந்த அளவில் நிறைய பேசுகிற விஷயம் தர்மசாஸ்திரம்தான் அது தர்ம வித்யா இன் இன்னொரு பகுதி இருக்குது அதுக்கு பேர் உபநிஷத்துன்னு பிரசித்தமாக இருக்குது ஆனால் அதுக்கு இன்னொரு பேரும் ரொம்ப பிரசித்தம் பிரம்ம வித்யா தர்ம வித்யா பிரம்ம வித்யா தர்ம வித்யை எதுக்குன்னு கேட்டால் நம்முடைய மனசை ஒழுங்குபடுத்துறதுக்காக பிரம்ம படிக்கிறதுக்கான தகுதியை கொடுக்கறது தர்ம வித்யா அறிவதற்குரிய பெறுவதற்குரிய தகுதியை கொடுக்கறது தர்ம வித்யா பிரம்ம வித்யா நமக்கு மோக்ஷத்தை கொடுக்கறது அமைதியை கொடுக்கறது உண்மையான சாந்தியை கொடுக்கறது ஆ மனசை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு வித்யை உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வித்யை ஆ கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் நான் இந்த உலகத்தை உலகத்தை படைக்கும் போதே இந்த உலகத்தில் ரெண்டு வகையான விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புறாப்ரோக்தா மஜானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம் மூன்றாவது ஸ்லோகம் அதுதான் இதே தான் அங்கேயும் சொல்லியிருக்கு அங்கே சொல்லியிருக்கிற சொற்கள் வேற இப்போ நான் சொல்கிற சொற்கள் வேறையை தவிர விஷயம் ஒன்று தான் அங்கே கர்ம க யோகிகளுக்காக கர்மயோகத்தை சொல்லியிருக்கேன் சாங்கியர்களுக்காக ஞானயோகத்தை சொல்லியிருக்கேன்னு கிருஷ்ணன் சொல்கிறார் உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொள்ள கொள் கொ கொள்ள உள்ளத்தை பக்குவப்படுத்தி ஞான யோகத்தையும் நான் அனுகிரகம் செய்திருக்கிறேன் இந்த படைப்பின் துவக்கத்திலேயே நான் அதை அருளி செய்திருக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் கிட்டே கிருஷ்ணர் சொல்கிறார் ஈஸ்வரனாக இருந்து நான் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரிதான் நீங்கள் இந்த எதுக்கு இந்த உபதேசத்துக்கு சொல்கிறப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அடிப்படை தெரியணும் ஆக தர்ம வித்யா தர்ம வித்யாவினுடைய பிரயோஜனம் சித்த சுத்தி இல்லாட்டி ஞான யோக்கியதா இல்லாட்டி பிரம்ம வித்யா யோக்கியதா போட்டுக்கலாம் தர்ம வித்யா என்னுடைய என்ன பிரம்ம வித்யா யோக்கியதா பிரம்ம வித்தியை பெறத்துக்கான யோக்கியத்தை பிரம்ம வித்யான்னு என்னன்னு கேட்டால் பிரம்மத்தை பற்றின ஞானத்தை கொடுக்கறது அவ்வளோதான் இதில் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் தர்ம வித்யா நேரடியாக பிரயோஜனத்தை கொடுக்காது தர்ம வித்யையே தர்மத்தினுடைய பிரயோஜனத்தை கொடுக்க முடியாது அறிவு தர்மத்தின் பயனை கொடுக்காது ஆனால் பிரம்மத்தை அறிவு பயனை கொடுத்துடும் அறிவே பயனை தராதது தர்ம வித்யா அறிவே பயனை தருவது பிரம்ம வித்யா தர்ம வித்தியினால் தர்ம வித்ய பிறகு தர்மத்தை அனுஷ்டிக்கணும் கடைப்பிடிக்கணும் அப்போத்தான் தர்மத்தோட பிரயோஜனம் கிடைக்கும் இல்லை எப்படி சமையலை பற்றின அறிவே பசியை போக்கிடாதோ சமைச்சு சாப்பிட்டா தான் பசி போகுமோ அது மாதிரி தர்மத்தை பற்றின அறிவே தர்மத்தினுடைய பிரயோஜனத்தை கொடுக்காது எனக்கு தர்மத்தை பற்றி தர்மசாஸ்திரம் நல்லா தெரியும் அப்படின்னா தர்மசாஸ்திரம் தெரிஞ்சால் போகாது தர்ம அனுஷ்டானம் பூர்ணமாக இருந்தால் தான் தர்மத்தினுடைய பிரயோஜனம் கிடைக்கும் ஆ தர்மானுஷ்டானத்தினால தான் தர்மத்தினுடைய பிரயோஜனம் தர்மத்தினுடைய பிரயோஜனம் என்னது பிரம்ம வித்யா யோக்கியத்தை மறந்துவிடக்கூடாது பிரம்ம வித்யக்கான யோக்கியத்தை உண்டா ஆனால் பிரம்ம வித்யா என்ன பண்ணும்னா பிரம்ம வித்யே பிரயோஜனத்தை கொடுத்தோம் அங்கே வித்யா வித்யக்கு அப்புறம் ஒன்றும் அனுஷ்டானம் கிடையாது பிரம்ம வித்யா பிரம்ம வித்யா அனுஷ்டானம்லாம் கிடையாது பிரம்ம வித்தியினுடைய பிரயோஜனம் மோக்ஷம் அப்பவே நமக்கு நிம்மதி வந்துடும் பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அதை சொல்ல சொல்ல நமக்கு அது புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் நமக்கு விடுதலை துக்கத்திலேருந்து பரிபூர்ணமாக நிவிற்த்தி அடைஞ்சிடுவோம் துன்பமே கிடையவே கிடையாது ஆனந்தத்தை தவிர ஒன்றும் கிடையாது ஆ பிரம்ம வித்தியின்னா என்ன தர்ம வித்யான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வேதந்தான் நமக்கு வழிகாட்டி வேதத்தை தவிர நமக்கு வேறு உபாயம் வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள மதி வள தர்க்கவாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே இல்லை நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உற்ற உருதுணையாக இருப்பது வேதங்கள் இந்த வேதங்களின் படிதான் இந்த வேதம்னாலே அறிவுநூல்னு அர்த்தம் அந்த அறிவுநூல் காற்ற வழியில் தான் நம்ம பேச்சு நினைப்பு செயல் எல்லாம் இருக்கணுங்கிறது நம்முடைய பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்தது மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை என்பது திருக்குறள் அருமறை சோறும் அறிவு இலான் செய்யும் பெருமறை தாமே தமக்கு என்பது மற்றொரு குரல் அருமறை அருமறைனா வேதங்கள் சோரும்னா சார்ந்திருக்கக்கூடிய அறிவு இலான் அறிவு இல்லாதவன் தனக்கு தானே பெரும் கேட்டை வரவழைத்து கொள்ளுகிறான் அதுக்கு வேற ஒரு பொருள் இருக்கு இந்த பொருளும் உண்டு ஆக அருமறை சோறும் அறிவு இலான் அருமறைனா என்ன அர்த்தம் வாழ்க்கையில் கிடைக்காத அந்த அறிவு நூல் இது சோறும்னா சார்ந்திருக்கக்கூடிய அறிவு இலான் அறிவு இல்லை தம் புத்தியை தம் மனசு போனபடி செஞ்சிருந்திருக்கான் இவ் இவனுடைய புத்தியை அதை மாத்திரம் நம்பின்னு இருக்கான் அந்த புத்தி தப்பான வழி தான் பெரும்பாலும் காட்டுகிறது உண்மையை விளங்கி கொள்வதுக்குள்ளே வாய்ஸ் முடிஞ்சு போயிடுது அதனால் என்னென்னா இந்த புத்தியை எப்போவுமே சாஸ்திரத்தோட சேர்த்து கட்டிடணும் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் அர்ஜுனாக நீ எதை நினைக்கணும் எதை நினைக்கக்கூடாது பேசணும் பேசக்கூடாது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம் நீயா உன் மனசு போனபடியெல்லாம் எதையாக பண்ணி கெடுத்து விடாதே உன் மனசு உன்னை தப்பான வழியைத்தான் பெரும்பாலும் காட்டிவிடும் உணர்ச்சிகளின் படி நடந்து விடாதே உணர்ச்சிகள் உன்னை குழியில் தள்ளி கஷ்டப்படுத்திடும் துக்க சம்ச சாகரத்தில் தள்ளிவிடும் அதனால் எப்பொழுதுமே அறிவு பூர்வமாக வாழ பழகு அந்த அறிவை நன்றாக அறிவினுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்வதற்கும் அந்த அறிவை நன்கு வளர்த்தி கொள்வதற்கும் பிறகு பிறருக்கு அந்த அறிவை வழங்குவதற்கும் சாஸ்திரம்தான் நமக்கு சரியான பிடி பிடிப்பு நல்லா பிடிச்சாலும் பிடி புளியங்கொம்பா பிடினு சொல்கிறாங்க பாருங்கள் முருங்கை கொம்பை பிடிக்க விடாது பிடிச்சாலும் பிடி புளியங்கொம்பா பிடினு சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் வந்து இந்த வேதத்தை சாஸ்திரத்தை பிடிச்சனுட்டோன்னு வச்சு கூட அதுக்கப்புறம் நமக்கு ஆபத்தே கிடையாது ஆனால் நிறைய பேருக்கு வேதத்து மேலே நம்பிக்கையே வரமாட்டேங்கிறது அவங்க அவங்க விருப்பு வெறுப்பில் இருக்கிற விஸ்வாசம் விருப்பு வெறுப்பை போக்கக்கூடிய அற்புதமான வேதங்களில் விஸ்வாசமே வரமாட்டேங்கிறது ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தவங்களுக்கே நிறைய பேருக்கு வரமாட்டேங்கிறது அதுதான் கஷ்டம் வேறு யாராக இருந்துட்டால் பரவாயில்லை இந்த வாழ்க்கைக்குள்ளே தங்களை இணைத்து கொண்டவர்களுக்கே இந்த சிக்கல் இருக்குதுன்னு சொன்னால் இந்த வாழ்க்கையில் இணைச்சிக்காதவங்களை பற்றி என்ன பேசுகிறது ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டே ஒரு பிடிப்பு இல்லாமல் பாவம் ஹோல்டு இல்லாமல் தவிக்கிறது நிறைய இடத்துல பார்க்குறோம் தடுமாடுறாங்க சொல்லப்போனால் ரொம்ப அழகாக சங்கராச்சாரிய சொல்கிறார் ஸ்ருதி ஜனனிங்கிறார் வேத மாதாங்கிறார் இந்த வேத மாதா ஸ்ருதி ஜனனி நம்மளை வந்து எவ்வளோ அழகாக பிடிச்சி கூட்டின்னு போகிறாங்கிறார் இந்த சங்கராச்சாரியன் இந்த பிருகதாரண்யத்துக்கு இந்த அதுவும் இந்த எஸ்பெஷலி மைத்ரே பிராமணத்துக்கு அவர் வியாக்கியானம் பண்ணும்போது சில இடங்களே ரொம்ப அழகாக சொல்கிறார் சில பேர் இந்த மாதிரி கருத்து அதை ஒன்றும் நான் இதுக்கு சம்பந்தம் இல்லை வேறு விதமாக சொல் சில பேர் இந்த மாதிரி பேசுகிறார்கள் அவர்கள் பிருகதாரண்யக்கம் படிக்கவில்லை போலும் அப்படிங்கிறார் பிருகதாரண்யத்தை படித்திருந்தார்களே ஆனால் அவர்கள் இப்படி பேசுவார்களா அப்படின்னு கேட்குறார் தைகி பிருகதாரண்யக்கம் நஸ்ருதம் அப்படியே எழுதுறார் அப்போ இந்த பிருகதாரண் எதுக்கு சொல்றேன்னு கேட்டால் சாஸ்திரத்துல வந்து அவ்வளோ ஒரு பிடிப்பு சாஸ்திரம்தான் வேதம் சொல்றபடி தான் நான் வாழ்வேன் அருமறை சோறும் அறிவு தான் வேணும் அருமறை சோரும் அறிவு இல்லாதவன் என்ன பண்றான்னா தனக்குத்தானே பெரும் கேட்டை வரவழைத்துக் கொள்கிறான் தனக்கு மாத்திரமா கேட்ட வரவழைச்சிக்கிறான் எல்லாம் சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் கேட்டை விளைவிக்கிறான் தனக்கும் பிறருக்கும் கேட்டை உண்டு பண்ணி கொள்ளுகிறான் அல்லது ஸ்வயம் நஷ்ட பரான் நாசயத்தின் நாங்கள் பெரியவங்க தானும் அழிந்தான் மற்றவனையும் அழித்தான் நாங்கள் ஆனால் மகான்கள் எப்படின்னா ஸ்வயம் முக்த பரான் மோச்சயத்தீ தாங்களும் விடுபட்டவர்களாய் மற்றவர்களையும் விடுவிப்பவர்களாய் இருக்கிறார்கள் பெரியோர்கள் வார்த்தை புரியுதா ஸ்வயம் நஷ்ட பரான் நாசயத்தே தானும் நாசமாக போனா மற்றவனையும் நாசப்படுத்தினான் ஸ்வயம் முக்தஹா பரான் மோசயத்தை அப்படின்னா தானும் விடுபட்டான் மற்றவர்களையும் விடுவித்தான் முக்தஷ்ட அந்யான் விமோச்சயத் இல்லை இந்த சாஸ்திரத்தில் நமக்கு ஒரு தார்டியம் ஒரு பிடிப்பு இருக்கணும் ரொம்ப முக்கியம் அதுதான் அஸ்திவாரமே ஆன்மீக வாழ்க்கையின் அடிப்படை அடித்தளமே என்னன்னு கேட்டால் சாஸ்திரம் சொல்கிறபடி வாழ்கிறது தான் நமக்கு ஒரு பிடிப்பு சரியாக ஏற்படலைன்னு வச்சுங்கண்ணே கடைசி வரைக்கும் நமக்கு தெளிவே இருக்காது நம்ம வந்து நம்முடைய இந்த குட்டி புத்தி இருக்கே சரியாகவே புரிஞ்சிக்க தெரியாத ஒரு புத்தியை வச்சுன்னு உட்காண்டுறாங்க இந்த புத்திக்கே ஒரு சக்தியை கொடுத்து மகிமையை உண்டு பண்ணுறதே சாஸ்திரம்தான் சாஸ்திரங்கள் தான் சக்தியவே உண்டு பண்ணுறது நம்முடைய அறிவுக்கே ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் சாஸ்திரத்துக்கு இருக்குது அறிவாற்றலுக்கு உண்மையினா உண்மையான ஆற்றலை கொடுக்கும் ஆற்றல் வேதங்களுக்கு நன்றாக இருக்கிறது வேதங்களை ஒட்டி எழுந்த எல்லா நூல்களுக்கும் அது இருக்கிறது அந்த சக்தி அதனால் பிடிப்பு வேணும் வாழ்க்கையில் கடவுளை பிடிச்சிக்கிறதுனால கடவுளை பிடிச்சிக்கிறதுக்கே சாஸ்திரத்தை பிடிக்கணும் கடவுளை பிடிச்சின்ட்டால் போகிறோம் சொல்லிடுவோம் ஆனால் கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே சாஸ்திரத்தை பிடிச்சிக்க வேண்டியிருக்கு இல்லை இந்த சாஸ்திரம்ங்கிற ஒரு பற்றுக்கோட்டை வைத்து கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தணும் அதுவும் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு ஒன்று தர்ம வித்யா இன்னொன்று பிரம்ம வித்யான்னு இப்போ நாம் படிக்க போகிறது பிரம்ம தர்ம வித்தியா இல்லை நமக்கெல்லாம் பிரம்ம வித்தியைக்கு யோக்கியத்தை இருக்குதுன்னு நினச்சி கொண்டு படிக்க வேண்டியது தான் தர்ம வித்தியக்கே நம்ம இன்னும் தர்ம வித்தியே தெரியலையே சுவாமி தர்ம வித்தியை தெரிஞ்சு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி யோக்கியத்தை அடைஞ்சல்லவோ பிரம்ம வித்தியக்கு வரணும்னா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே போன ஜென்மாந்திரத்தில் அங்கங்கே பண்ணியிருப்பீங்கன்னு நம்பின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் இல்லாட்டி ரொம்ப நேரம் இருக்க முடியாது இல்லாட்டி நல்லா தூக்கம் வரும் ஆ பிரம்ம வித்தியைக்கான தகுதியை கொடுக்கறது தர்ம வித்யை தர்ம வித்யை பிருகதாரண்ய உபநிஷத்துலேயே நிறைய பகுதி தர்ம வித்ய இருக்குது தர்ம வித்யை வந்து எப்படிலாம் இருக்கும்னா நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்தக்கூடியதாகவும் நம்முடைய வாக்கை சொற்களை ஒழுங்குபடுத்தக்கூடியதாகவும் மனதை ஒழுங்குபடுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது அதுக்கான பயிற்சி மனசை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கிறது பேச்சை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லி விவகாரங்களையே எப்படி வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கிறது காலையில் எழுந்து பல்லு தேக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு பிரம்ம பிரஜாஞ்ச மேதாஞ்சோ தேகிவநஸ்பே அப்படி ஒரு ஸ்லோகம் பல்லு தேய்க்கிறது ஒரு ஸ்லோகம் அந்த வேப்பங்குச்சியோ அதில் அந்த கருவேலங்குச்சியோ அதை பார்த்து அதை ஒடிச்சுத்தானே பல்லு தேய்ப்போம் அதை தேய்க்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்து ஒரு ஸ்லோகம் ஆயு பலம் யசா வர்ச்சகா பிரஜாஹா பசு வசூனி பிரம்ம பிரஜாஞ்ச மேதாஞ்ச ஏழு விஷயத்தை அந்த செடிகிட்ட கேட்குறோம் தொன்னோ தேகி வனஸ்பத்தே எங்கேயா பார்க்கும்போது இப்போ பேஸ்ட் இப்படி வச்சு சொல்லிக்க வேண்டியதான் அதை பார்த்து சொல்லிக்க வேண்டியதான் தொன்னோ தேஹி பேஸ்ட் டூத் பிரஷ் பேஸ்ட் பத்தே சொல்ல அந்த காலத்தில் அப்படி ஸ்லோவாக இருந்துருக்கு அப்போ இது ஆயுச குடு பலத்தை கொடு புகழக்கூடு நல்ல பிரகாசத்தை கொடு நல்ல குழந்தைகளை கொடு நல்ல செல்வத்தை எல்லாம் கொடு அதோடு போருமானான் கடவுளப்பத்தின அறிவை தெளிவாக கொடு அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிற சக்தியை கொடு அப்படின்னு பல்லு தேய்க்கிற ஸ்லோகத்தில் பிரார்த்தனை சொன்னோம் தேவி வனஸ்பதி பல்லு தேய்க்க காரம்பரம் எழுந்து கராக்கிரய வசதியில் ஆரம்பித்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் எவ்வளோ அழகாக ஸ்லோகங்கள்லாம் இருக்கு ஏன்னால் இது வந்து நிறைய நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இதுக்கெல்லாம் நமக்கு பொறுமை இல்லை நிறைய பேருக்கு இதில் யாராலும் ஓடி அப்படின்னா காலமில் எழுந்த உடனே டிவி தான் போட தோணும் இப்போ தர்மசாஸ்திரம் நமக்கு எத்தனையோ நமக்கு அனுகூலமாக நம்மளை அழகாக வச்சுக்கிறதுக்கு இதை மாதிரி ஒரு சா பார்க்கவே முடியாது உலகத்தில் இப்படி திட்டமிட்ட சீரான வாழ்க்கை முறையை எல்லோருக்கும் அழகாக சொல்லிக் கொடுக்குற ஒரு புஸ்தகத்தை சாஸ்திரத்தை உலகத்தில் பார்க்கவே முடியாது சொல்ல நமக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு நல்ல கலாச்சாரத்தோடு இருக்கும் நம்ம எங்கேயாவது அந்தமான் தீவு மாதிரி ஹா ஹூன்னு கத்தின்னு இருக்கிறது நமக்கு வந்து பிறந்ததுலேருந்தே நமக்கு ஒரு நல்ல ஒரு பண்பாடுள்ள ஒரு வாழ்க்கையில் நம்ம பிறந்திருக்கோம் எங்கேயா வந்த போக பிரதான ஊர்களாக மாதிரி இந்த அமெரிக்கா அங்கே மாதிரி எங்கேயா இருந்தாலும் அங்கெல்லாம் பறந்துருந்தோம்னா இது தெரியாது ஏன்னா அங்கெல்லாம் இது தெரிஞ்சுக்கிறதுக்கான இதே வாய்ப்பே இல்லை இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் புரியுறது நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறபோது ஒன்றும் புரியறதில்ல விளக்கு கீழே இருட்டுன்னா அதனால் இங்கே இருக்கிறபோது ஒன்றும் புரியாது அங்கே போனதுக்கு பிறகு ரெண்டு ஸ்லோகன் தெரிஞ்சால் போகிறோம் பெருசாக தெரிஞ்ச மாதிரி தோணுங்க இங்கே ஆனால் இங்கே விழு காசியை பார்த்தா ஹரித்வாரத்தை பார்த்தா பண்டித்தர்களெல்லாம் பார்க்குற போது அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்க்குற போது எங்கேயோ கீழே போயிட்டோம்னு தெரியும் போட்டோம் இந்த புலம்பரதெல்லாம் நிறுத்திக்கிறேன் ஆனால் வந்து என்ன வித்ய என்ன வித்ய ரெண்டாக இருக்குது என்ன பிரிவாக தர்ம வித்யா பிரம்ம வித்யா நான் உங்களுக்கு ஒரு அறிமுகத்துக்காக இதெல்லாம் சொன்னேன் இப்போ நாம் பார்க்க போகிறது பிரம்ம வித்யா நம்ம வந்து அசியவும் பண்ணிடட்டோம் நமக்கெல்லாம் யோகியத்தை இருக்குது பிரம்ம வித்தியை படிக்கிறதுக்கு நமக்கு யோக்கியத்தை இருக்குது யோக்கியத்தை இருக்குது இல்லைங்கிறது எப்படி சுவாமி கண்டுபிடிக்கிறதுன்னா இது புரிஞ்சால் யோக்கியத்தை இருக்குது புரியலைன்னா யோகியத்தை போராதுன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்லப்படாது போராதுன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறதுனா தான் நம்ம சப்போர்ட் பூஜை ஜபம் பாராயணம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் என்ன அட்லீஸ்ட்டு நான் கடைசி கிளாஸ்லையாவது கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும் அப்படிலாம் இல்லை உங்களுக்கெல்லாம் நல்லாவே புரிஞ்சிடும் இருந்தாலும் ஒருவேளை புரியவில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு இது வார்த்தைக்காக சொல்லி வைக்கிறேன் ஒருவேளை புரியலைன்னு சொன்னால் நமக்கு வந்து இன்னும் தர்ம வித்தியை போறலை யோக்கியத்தை போறலை தெரியும் யோக்கியத்தை இருக்கா இல்லையானா இருந்ததுன்னா புரிய ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா புரிகிறது கொஞ்சம் சிரமம் ஆனாலும் விடக்கூடாது புரியலன்னு சொல்லி விட்டுருதான்னா புரிஞ்சுக்கிறதுக்கான அல்ல பெரியவங்கள்லாம் சொல்லுகிறார்கள் மரண உறங்கப் போகும் வரையிலும் மரணப்பர்யந்தம் வேதாந்தத்தையே சிந்தனை பண்ணு ஆ சுப்தேகே காலம் நயேத்வேதாந்த சிந்தையா ஆ சுப்தேகேனா உறங்க போகும் வரையிலும் ஆ மிருத்தேகே ஆமிருத்தேகேனா மரணப்பரியந்தம் நயேத்வேதாந்த சிந்தையா உன்னுடைய வாழ்க்கையை வேதாந்த சிந்தனையோடு இணைத்துக்கொள் அவகாஷோ ந தாத்தவியா வேறு எதுக்கும் அவகாசம் கொடுக்காதுன்னு எதுக்குன்னா காமாதீனாம் காமம் கிரோதம் லோபம் மோகம்னு சொல்கிறோமே இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இடம் கொடுத்துடாதே அவகாஷோ ந தாத்தவியா காமாதீனாம் மனாக் அப்பி மனாக்னா அர்த்தம் அல்பமப்பி அவகாச ந தாத்தவியா எளவுட மற்ற காமக்ரோதாதிகளுக்கு இடம் கொடுத்துடாதே அப்படி சொல்லியிருக்கு அதனால தான் வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்தா நமக்கு அதில் ஒரு ருச்சி வரணும் அந்த டேஸ்ட்டு வந்துடுத்துன்னு வச்சுங்க அப்புறம் மற்றதெல்லாம் சுவையே இருக்காது அது பழச்சுவையனை அமுதனை அரிதற்கு அரிதனன்னு பதவியில் பெரிய பதவியில் இருந்தவர் பாடியிருக்கார் நம்ம என்ன சாதாரணமான ஆள்னால் ஒத்துக்க மாட்டாங்க எல்லாம் மாணிக்க வாச்சகர் சாதாரண ஆள் இல்லை ஹரிமர்தன பாண்டியங்கிட்ட ஒரு முக்கியமான மந்திரியாக இருந்தவர் அவர் சொல்கிறார் பகவான் தான் ரொம்ப சுவையானவர் அப்போ பிரம்ம வித்யக்கு பிரம்ம வித்தியையைத்தான் நம்ம விடா புரியலைன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக சொன்னேன் புரியலைன்னா என்ன பண்ணுறது சுவாமி நான் புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணி கொண்டே இருக்கவே நம்ம மற்றதெல்லாம் பண்ணுறதை காட்டிலும் இது ரொம்ப நல்லது வாழ்நாள் முழுவதும் இதை புரிந்து நாம் முயற்சி பண்ணலாம் புரிஞ்சுவிட்டால் கேட்கவே வேண்டாம் திரும்ப திரும்ப பல தடவை படித்து ஆனந்தப்படலாம் ஆக இந்த அடிப்படையில் தான் நம்ம பிரகதாரண்ய கோ படிக்க போகிறோம் இந்த பிருகதாரண்யோபிஷத்து உண்மையிலேயே ப்ரகத்து ஆரண்யக்க உபநிஷத்து பிருகத்துனால் ரொம்ப பெருசுன்னு அர்த்தம் ஆரண்யக்கம்னு சொன்னால் அரண்யத்தில் ஆரண்யக்கம்னா நெடிதுயர்ந்த மரங்கள் இருக்கும் இடத்துக்கு ஆரண்யக்கம்னு பேர் நெடிதுயர்ந்த மரங்கள் புரியறது ரொம்ப இப்படி இப்படி பார்க்கணும் ஒரு மரத்தையும் அப்படி மரங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு ஆரண்யக்கம்னு பேரான் கொஞ்சம் இப்படி லேசாக பார்த்தாலே உயரமாக இருக்கிற மரத்துக்கு பேர் வனம்னு பேரான் வனத்துக்கும் ஆரண்யத்துக்கும் வித்தியாசம் சொல்கிறாங்க ஆரண் அரண்யத்துக்கும் அரண்யம்னு சொல்லுவோம் நைமிஷ அரண்யம் பிப்பிலாரண்யம் பாருங்கள் நம்ம க்ஷேத்திரங்கள்லாம் அந்த பழைய காலத்தில் எல்லா கோயிலுக்கும் அரண்யம் தான் வரும் வனம் தான் வரும் கதம்ப வனம் தான் மதுரை இப்போ ஒன்று காங்க காங்க்ரீட்டு வனம் ஆகிடுத்துது கதம்ப வனந்தான் மதுரை எல்லா கோயிலையும் பாருங்கோ எல்லாம் வந்து வயல்சூழ் அப்படின்னு தான் பாடியிருக்கு வயல் சூழ்ந்த சீதங்கொள் இவரே பாடுறார் இல்லையா மாணிக்க திரு வயல் திரு அங்கே திரு திருப்பிருந்துரையை பற்றி பாடுறார் இவரை என்ன சொல்கிறார் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்த தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் இன்னொரு இடத்துல சீத புனல் வயல் சூழ்ந்த சீத புனல் வயல் சீதன்னு என்ன குளிர்ச்சி என்ன தண்ணீர் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே என்ன எங்கே என்ன இப்போ தண்ணி கஷ்டமாக மாதிரியில் தாங்க முடியாத தண்ணி கஷ்டங்கிறாங்க சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் பார்த்துங்க எல்லா க்ஷேத்திரங்களும் சுற்றி வர ரொம்ப நல்ல அற்புதமான சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு ஆரண்யக்கத்துக்காக இதெல்லாம் சொன்னேன் ஆரண்யக்கம்னு சொன்னால் அந்த காலத்துலலாம் பெரியவர்கள்லாம் ஆரண்யத்தில் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உயர்ந்த சிந்தனையிலே ஊறியிருந்தார்கள் சிம்பிள் லைஃப் வாழ்க்கைக்கு தேவையெல்லாம் ரொம்ப அதிகமாக வச்சிருந்தா தொந்தரவுன்னு சொல்லி அதை குறைச்சிக்கொண்டு அவர்கள்லாம் உயர்ந்த விஷயங்களை பற்றி ஆழமாக சிந்தனை பண்ணினார்கள் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களில் பார்க்குறோம் யாம் ரிஷ ஜோமன் திரக் மனீஷின அன்வை சந்தேவா தபாணா தாந்தேவியம் வாசகம் ஹவிஷா யஜாமகே இந்த சரீரத்துக்கு வரதெல்லாம் அவங்க நல்லா பொறுத்துக்குண்டு கஷ்டத்தை எல்லாம் பார்க்காம உண்மையை உணர்ந்தார்கள் எளிய வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை சிம்பிள் லைஃப் ஹை திங்கிங்னு இங்கிலீஷில் சொல்கிறோங்க அவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தது நல்லா ஆரண்யக்கம் ஆரண்க்கம்னா நிறைய அர்த்தம் சொல்லலாம் அந்த அரண்யத்தில் இருந்தார்கள் அங்கே வந்து குரு சிஷிய சம்பாத ரூபமாக நிறைய விஷயங்கள்லாம் நிகழ்ந்தது அதெல்லாம் தொகுத்து தான் இது வேதங்களாக இருக்கு அவங்க ஒரு ரிஷிகள்லாம் வந்து உயர் இந்த மந்திரங்களையெல்லாம் கிரகிச்சு சம்பிரதாயமாக கொடுத்ததுனால தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது பயனுள்ள காரணத்தால் இன்றும் இது பாதுகாக்கப்பட்டு வருகிறது அறிஞர்களால் நன்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆக பிரகத்துன்னு சொன்னால் பெரியன்னு அர்த்தம் ஆரண்யக்கம்னு சொன்னால் காடுன்னு அர்த்தம் உபனிஷத்துன்னு சொன்னால் குரு சிஷியர்கள் பேசிக்கொண்ட விஷயம் அப்படி சொல்லலாம் உபன்னு சொன்னால் குருவுக்கு சமீபத்தில் போய் நீ நான் நிச்சயமான அறிவை பெற்று ஷத்துன்னு சொன்னால் சம்சாரத்தை அடியோடு அழிக்கிறது குருவின் அருகாமையில் சென்று உண்மையை நன்கு தெரிந்து கொண்டு பிறவிக்கு பிறவி துன்பத்தை அடியோடு நீக்குகின்ற செயலை செய்யக்கூடியது எதுவோ அந்த பிரம்ம வித்யைக்கு ஒரு பெயர் உபநிஷத்து பிரம்ம வித்யக்கு இங்கிலீஷில் சொன்னால் இது ஃபங்க்ஷனல் நேம்னு சொல்லுவாங்க பிரம்ம எப்படி இயங்குகிறது பிரம்மத்தை பற்றிய அறிவா அறிவை வழங்குவது எவ்வாறு இயங்குகிறது என்றால் ஒரு ஆசிரியரிடம் போய் அதீஹி பகவோ பிரம்மே தீ ஆசிரியர்கிட்ட போய் பிரம்மத்தை பற்றி பெரிய பொருளை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கணும் அவர் உடனே என்ன சொல்லுவார் தத்விஜிஜாசஸ்வ அவர் சொல்லுவார் ச தப்போ தப்பா எல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ஏற்கனவே சில இதெல்லாம் அந்த மந்திரம்லாம் ஞாபகத்துக்கு வரும் கேட்கலைன்னா அப்படிலாம் உபிஷத்தில் இன்னொரு இடத்துல இருக்குது அவ்வளோதான் அப்போ குருவிட்ட போய் கேட்குறான் பிரம்மனை பற்றி சொல்லிக் கொடுங்க இப்பவும் பாருங்கள் இங்கே கேட்க போகிறான் மைத்ரி சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு கேட்க கேட் கேட்கிறார்கள் உடனே அவங்களும் உபதேசம் பண்ணுறாங்க ஆக் சிஷ்யன் கேட்க குரு உபதேசிக்கிறார் இவன் தெளிவாக கவனமாக கேட்கறான் இங்கே ரொம்ப அழகாக அதெல்லாம் வரப்போகிறது அப்படி கேட்ட உடனே அந்த ஞானம் இவனுக்கு சொந்தமாகிறது அப்புறம் இவனுடைய கஷ்டமெல்லாம் போயிடுது கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்து விடுறான் இடும்பைக்கு இடும்ப படுப்பர் இடும்பைக்கு இடும்ப படாதவர் துன்பத்துக்கே துன்பம் கொடுத்துடும் இடும்பை இயல்ப இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் பற்றி கேரே பண்ணுறதில்லை இடுக்கன் அழியாமையில் சொன்ன குரல் இருக்கே இடுக்கன் வருங்கால் நகுகன்னா நகர்றதுன்னா நகர்றதுனா என்ன அர்த்தம் நகுதல் சிரிக்கணும்னா அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஞானம் வேண்டாமா துன்பம் வரும்போது சிரிங்கன்னு சொன்னால் துன்பம் வரும்போது சிரிக்கிறதுக்கு ஞானம் வேணும் ஞானம் இல்லாமல் எப்படி சிரிக்கிறது சிரிக்கணும்னா என்ன உள்ளத்தில் மகிழ்ச்சி இருந்தால் தானே உதட்டில் வெளி சிரிப்பு வரும் சிரிப்பு வரணும்னா உள்ள விஷயம் இருக்கணும் இல்லாட்டி எப்படி சிரிப்பு வரும் இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊறுவது அக்தொப்பது அப்படின்னு குரல் சொல்லி எடுத்து வள்ளுவர் என்ன சொல்லிட்டு போயிடுவார் நான் படுற கஷ்டம் அவருக்கு தெரியுமாம்பா இழுக்கன் வருங்கால் நகுகன்னா சும்மா நகைக்க முடியாதப்பா சிரிக்கணும்னு சொன்ன அதுக்கு ஒரு ஜானம் வேணும் பக்குவம் வேணும் அந்த ஞானத்தை கொடுக்கறது பிரம்ம அந்த பிரம்ம எப்படி இயங்குகிறதுன்னு கேட்டால் குரு சிஷ்ய சம்வாத ரூபமாக இயங்குகிறது அதனால் அதுக்கு பேர் என்ன உப்ப நிஷத்துன்னு பேர் உப்ப நீ ஷத் ஆக பிருகதாரண்ய கோபரிசது நிஜமாகவே பிருகதாரண்ய ரொம்ப பெருசு நிறைய மந்திரங்கள் அதனால் ஏதாவது சந்தேகம் வந்தால் என்னென்னா பிருகாரண்யத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டா போய் தேடிப்பாங்கன்னு சொல்லி சொல்லிவிடுறது சும்மா ஜோக்குக்கு அது இருக்கோ இல்லையோ பிருகதாரண்யக்கம்னுட்டால் போகிறது யாரை அதை தேடுவா போய் ஏன்னா புஸ்தகம் ரொம்ப பெருசு எந்த மந்திரத்தை சும்மா ஜோக்குக்காக சொன்ன சீரியஸாக நினச்சிக்கணும் அப்போ பிரகதாரண்யத்தில் இருக்குதுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு பொறுமையாக தேடணும் அது போய் பிரகதாரண்யத்தில் தான் நிறைய மந்திரங்கள் சொல்லப்போனால் ஆதிசங்கரருடைய உரையின் உச்ச கட்டமான விளக்கங்களை பிருகதாரண்யத்தில் தான் பார்க்க முடியும் பிரம்மசூத்திரத்தில் கூட பார்க்க முடியாது பிரம்மசூத்திரத்தில் இருக்கு நான் இல்லைன்னு இருந்தாலும் சங்கராச்சாரியருடைய புத்தியினுடைய வி விலாசம் இருக்கு மேதா பிரஜா மேதா விலாசம்னு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் பார்க்கணுன்னா பிருகதாரண்யத்தில் தான் பார்க்க முடியும் வேறு எதுலேயும் பார்க்க முடியாது இன்னொரு ரொம்ப அபிமானம் என்னென்னா இந்த சன்னியாசிகளுக்குள்ளேயே பிரிவெல்லாம் இருக்கு என்னென்னா நாங்கள்லாம் இந்த வேதத்தை சேர்ந்த சன்னியாசிகள் இந்த வேதத்தை சேர்ந்த சன்னியாசிகள்னு இருக்கு நாங்கள்லாம் இந்த வேதத்தை சேர்ந்த சன்னியாசிகள் அதனால் இன்னும் கொஞ்சம் அபிமானம் ஜாஸ்தி இதை பற்ற விடுறதுக்காக சாமியாராக போய் இது ஒரு அழகான பற்று ஏன்னா இந்த உபனிஷத்தில் தான் அகம் பிரம்மாஸ்ட்மி வருது அகம் பிரம்மாஷ்மிங்கிற வாக்கியமே இந்த உபனிஷத்தில் தான் வருகிறது இந்த மகா வாக்கியம்தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான மகா வாக்கியம் இதுக்கப்புறம் தான் நாங்கள் மற்ற மகா வாக்கியத்தையே சொல்லுவோம் அகம் பிரம்மாஷ்மிக்கு அப்புறம் தான் பிரஜான எடுத்த உடனே வந்து பிரஜானம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் அசை ஐமாத்மா பிரம்மா சொல்ல மாட்டோம் அகம்பிரம்மாஸ்மி சொல்லிவிட்டு தான் பிரஜானம் பிரம்மா சொல்லுவோம் அப்படி ஒரு அதில் ஒரு ஒரு கிரமம் வச்சுன்னு இருக்கும் ஏன்னா இந்த நாலு மட்டம் இருக்குது பாருங்க நாலு மட்டம் இருக்குது பூரி சிங்கேரி பதரி அது அஞ்சு மட்டம் வேறு அது வேறு விஷயம் அது அப்புறம் பார்த்துக்கிறோம் இப்போ நாலு மட்டம் முக்கியமாக நாலு மகா வாக்கிறதுக்கு நாலு மட்டம் இந்த காஞ்சி மட்டத்துக்கு என்ன மகா வாக்கியம்னா ஓம் தத் சுதுன்னு சொல்லிவிட்டாங்க ஓம் தத் சுதாயிடுத்து நல்ல வந்து பூரி மட்டத்துக்கு வந்து ரிக்வேத மகா வாக்கியம் இங்கே வந்து சிங்கேரிக்கு யஜுர்வேத மகா வாக்கியம் துவாரகா மட்டத்துக்கு சாமவேத மகா வாக்கியம் பதரி ஜோஷி மட்டம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மட்டத்துக்கு அசரோணவேத மகா வாக்கியம் அயமாத்மா பிரம்மா அப்போ ஒரு ஒரு அது பிரதானம் அது முக்கியம் அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா பிரகதாரண்ய உபநிஷத்துக்கு தான் அகம் பிரம்மாஷ்டமி வருது அகம் பிரம்மாஷ்டமி வர்றதுனால இந்த உபனிஷத்துக்கு முக்கியத்துவம் ராமகிருஷ்ண மட்டத்திலலாம் சொல்லுவாங்க ரொம்ப வயசான சன்னியாசிகளுக்கு கேட்டால் தெரியும் சொல்லுவாங்க நமக்கு உபனிஷத் பிருகதாரண்யக்கம் பிருகதாரண்யக்கம் சொல்லிட்டு ஏன்னால் பிருகதாரண்யத்தில் நிறைய எல்லா விதமான விஷயங்களுக்கும் பதில் இருக்கு படிக்கிறபோது அதனுடைய மகிமை நமக்கு நன்றாக தெரியும் அப்போ இந்த பிருகதாரண் கோபுர நட்சத்தில் எத்தனையோ விஷயங்கள் உபதேசிக்கப்பட்டிருக்கு அதில் நாம் முக்கியமான ஒரு பகுதியை பார்க்க போகிறோம் இந்த பகுதி யாக்ஞவிய மைத்ரேயி சம்வாத ரூபம் இது சில பேர் கேட்டிருப்பாங்க கார்கி மைத்ரேயி இந்த பேரெல்லாம் கேட்டிருப்பாங்க கொஞ்சம் கார்கிங்கிற வந்து யாக்ஞவல்யரே கேள்வி கேட்கிற அளவோ ராஜசபையில் வந்து கேள்வி கேட்குறவோ அவர் பிரம்மவாதினு பேர் ஞானி அவர் நிறைய கேள்வி யாக்ஞவியரை கேட்குறா அந்த கேள்விக்கெல்லாம் யாக்ஞவியர் பதில் சொல்கிறதாக இருக்குது அது ஜனக்கருடைய சபையில் அதுக்கு பேர் கார்கி பிராமணம்னே பேர் எல்லாம் பேர் அவங்க பேர்லேயே வச்சுருக்காங்க பாருங்க கார்கி பிராம் யாக்யவல்ய பிராமணம்னு எங்கே ஒன்றாவது பார்க்கணுமே கிடையாது அந்த காலத்திலருந்தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது மைத்ரேயி பிராமணம்னு ஏன் பேர் வச்சுருக்கு கார்கி பிராமணம்னு ஏன் பேர் வச்சிருக்குண்ணா சரி கொஞ்சமாவது அமைதியை கொடுப்போமே இந்த பேரை சொல்லியாவது கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டுவேன் சொல்லி விஷயம் புரிஞ்சாச்சுன்னா வந்து ஆணாவது பெண்ணாவது பிரம்மனுக்கு ஆண் என்றும் பெண்ணென்றும் உண்டோன்னா கிடையவே கிடையாது இப்போ யாஜ்ஞவல்ய மைத்ரேயி சம்வாத ரூபமாக இருக்குது இந்த மந்திரங்கள் எல்லாம் இப்போ இந்த பிருகதாரண்யத்தில் இப்போ நாம் பார்க்க போகிற இந்த பகுதி இருக்கே இது வந்து ரெண்டாவது அத்தியாயத்தில் நாலாவது செக்ஷன் பக பிருகதாரண்ய கோபநிஷத்தில் ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயத்தில் பாருங்கள் இந்த புஸ்தத்திலே பிராமணம்னால் அது செக்ஷன் அர்த்தம் இந்த இடத்துல பிராமணம்ங்கிறது அப்படி ஒரு பேர் ஒன்று அப்படி பேர் வைக்கிறது அத்தியாயம் பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி அதுக்கு ஒரு பேர் இப்படி வைக்கிறாங்க ஒரு ஒன்றுக்கும் ஒரு ஒரு பகுதிக்கும் பேர் வைக்கிறது அஜாதசத்ரு பிராமணம் அப்படின்னா அந்த டாபிக் அவங்க வரும் அந்த பெயரில் அந்த இதை சொல்லிவிடுவோம் அது மாதிரி இங்கே மைத்ரேயி பிராமணம்னு பெயர் இதில் வந்து மைத்ரேயி வந்து யாக்ஞவியருடைய மனைவி அவ வந்து பிரம்ம வித்தியை உபதேசிக்கும்படி யாக்ஞவல்யர்கிட்ட கேட்குறார் அவர் பிரம்ம வித்யையை அவளுக்கு சொல்லி கொடுக்குறார் அதுதான் இந்த பகுதியில் இருக்குது ஆக இனிமேல் நாம் என்ன பண்ணுவோம் நீங்கள்லாம் ஏற்கனவே நிறைய பேர் இதில் கொஞ்சம் பரிச்சயம் இருக்கிறதுனால நான் ரொம்ப விரிவாக சொல்லலை சுருக்கமாக தர்ம வித்யா சொல்லி நேர உபனிஷத்தை அறிமுகப்படுத்தி அந்த மந்திரங்களை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ நம்ம சொன்ன முதல் சாந்தி பாடம் வந்து இந்த இது வந்து இந்த பிருகதாரண்ய உபனிஷத் யஜுர்வேதத்தில் ரெண்டு பிரிவு இருக்குது சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம்னு ரெண்டு பிரிவு இருக்குது ரிக்வேதத்தில் சுக்ல கிருஷ்ணருக்கு எல்லாம் கிடையாது எல்லா மற்ற வேதங்களுக்கெல்லாம் சுக்ல கிருஷ்ணங்கிறது கிடையாது யஜுர்வேதத்துக்கு மாத்திரம் அப்படி ஒரு பிரிவு இருக்குது சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம்னு ரெண்டு பிரிவு இருக்குது இந்த சுக்ல யஜுர்வேத மந்திரங்களை கண்டவர் யாக்யவல்யர் யாக்ஞவியர் ரொம்ப பிரசித்தமானவர் பெரிய மகாத்மா இவருக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல் பர்சன் இவரை பற்றி நிறைய கதைகள்லாம் இருக்குது உதாரணத்துக்கு இவர் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ஒரு இவர் வந்து குருக்கிட்ட சாஸ்திரம் படித்து கொண்டிருந்தார் இந்த யாக்ஞவியர் வேதங்களெல்லாம் அவர் வந்து ஜனம் ஜனக்க மகாராஜாவோட அரண்மனைக்கு இவங்க பார ஜபம் பண்ணி அக்ஷத கொண்டு போய் கொடுக்கணும் அந்த காலத்துல எல்லாம் அரசர்கள் அரச அங்கே போ ராஜ சபையில் இருக்கிறபோது குருகுலத்துலேருந்து பிரம்மச்சாரிகள் குருகுலத்துலேருந்து கொண்டு போய் அக்ஷதை கொண்டு போய் கொடுப்பாங்க தினம் பூஜையெல்லாம் பண்ணி பாராயணம்லாம் பண்ணி ராஜா கட்சமமாக இருக்கணும்னு அக்ஷதை அனுப்பணும் கொண்டு போய் வழக்கமாக அவர் பிரம்மச்சாரி அனுப்புவாங்க அந்த பிரம்மச்சாரி போவார் ராஜாவை பார்ப்பார் கொடுத்துட்டு வருவார் இந்த யாக்ஞ வாக்கியர் ரொம்ப சீரியஸ் ஸ்டூடெண்ட் இவர் சாதாரண ஆள் இல்லைவர் இவர் இவற்ற ஒரு நாள் கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க இவர் அக்ஷத்தை எடுத்துகிட்டு போனார் அங்கே பார்த்தா ராஜா இல்லை அவுட் ஆஃப் எங்கேயோ போயிட்டார் அவுட் ஆஃப் பிளேஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இல்லை அவுட் ஆஃப் பிளேஸ் அந்த இடத்துல இல்லைவர் இவர் ராஜாவை கூப்பிட்டதை கொடுக்கணும் இல்லையா மரியாதை ராஜாவுக்கு மரியாதை கொடுக்கணும் கூப்பிடணும் இவர் பார்த்தார் இவரோட அனுஷ்டானம் இதுக்கெல்லாம் நிறைய நேரம் எடுத்தோம் என்னவோ தெரியல பாத்தார் அப்படிலாம் பார்க்கலாம் நீங்கள் பிரம்மச்சாரியெலாம் அப்படிலாம் இருப்பாங்க பாத்தார் சிம்மாசனத்துலேயே போட்டு வந்துட்டார் அக்ஷதே அந்த அக்ஷதையே சிம்மாசனத்தில் போட்டு வந்துட்டார் என்ன விசேஷம்னா இந்த சிம்மாசனத்தில் அக்ஷதம் உடனே முளைச்சுடுத்து முளைச்ச உடனே நேராக அந்த ஜனக்கரர் வந்து பார்க்குற அக்ஷதம் முளைச்சுடுத்து எங்கேயாவது அக்ஷதம் முளை முளைக்குமா அது நெல் ஊமிய எடுத்து போட்டது அது முளைச்சி வந்து ஏன்னா அவ்வளவு சக்திமான இவர் யார் இந்த யாஜ்ஞியா வலிக்கார் அதை பார்த்த உடனே அந்த யா இவர் பார்த்தார் ஜனகர் பார்த்தார் சாதாரண ஆள் வந்திருக்க முடியாது அந்த பிரம்மச்சாரியை அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டார் குருகுலத்துக்கு குரு என்ன சொன்னார் நீ அந்த போய் பார்த்துட்டு வானார் நான் போக முடியாதுன்னு தருவர் போக முடியாது நான் போனவோ அவன் இல்லை என்ன பெரிய ராஜாவன் அப்படின்னு கொஞ்சம் இதாக பேசினார் கொஞ்சம் அரைகண்டாக பேசினார் இவர் கோபம் தொடுத்து யாருக்கு குருவுக்கு எல்லாம் மா வித் விஷா வகையெல்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் வந்து ஒருத்தவருக்கு வந்து கோவம் நீ படித்ததெல்லாம் கக்குன்னுட்டார் யாஜ்ஞ வாழ்க்கையில் பார்த்து நீ படித்ததெல்லாம் கக்குன்னார் கக்குன்னா நிஜமாக கக்க முடியும் கக்குறதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க அவர் கக்கினார் உடனே ஒரு பிரம்மச்சாரி தித்திரி பட்சி ரூபமாக மாறி அதெல்லாம் சாப்பிட்டான் அதுதான் தைத்திரிய உபனிஷத்து தைத்திரிய பிராமணம் தைத்திரிய சாக்கை அப்படின்னு வந்துடுத்துன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக கற்கிறதுனா என்ன அர்த்தம்னா அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து பத்து பேரை ஸ்டூடெண்ட்டை கொடுத்து பாடம் டீச் பண்ணுன்னு அர்த்தம் இனி இப்படியா சொல்கிற இரு நான் உன்னை டீச்சிங்கில் போட்டு நம்ம ஏதாவது தண்டனைன்னாலும் அழகான தண்டனை நீ பாடம் நடத்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க கக்குறதுன்னா அதுதான் அர்த்தம் நிஜமாவே கக்கினாரா என்ன வேதத்தை கற்குறாரு கட்டிட்டா மறந்து போய்டுமா என்ன அது ஒரு சிம்பாலிக்காக அப்படி சொல்கிறது அப்பேற்பட்டால் இந்த யாக்ஞவியர் யாக்ஞவல்யரை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்கிறாங்க விசேஷமாக ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் ரொம்ப நல்ல ஸ்லோகமாக இருக்குது வந்தேகம் மங்களாத்மானம் பாஸ்வந்தம் வேத விக்கிரகம் யாக்ஞவல்க்கியம் முனிஸ்ரேஷ்டம் ஜிஷ்ணும் ஜிதேந்திரியம் ஜிதக்ரோதம் சதா தியான பாராயணம் ஆனந்த நிலையம் வந்தே அப்படின்னு சொல்லி யாஜ்ஞவல் பற்றி இந்த அந்த சம்பிரதாயம் இருக்கவில்லை சுக்ல யஜுர்வேத பிராமணர்கள்லாம் இருக்காங்க இது ஜாஸ்தி இருக்கிறவங்கெலாம் நார்த் இண்டியா தான் சவுத் இண்டியாவிலெல்லாம் மிக குறைவானவர்கள் தான் சுக்ல யஜுர்வேதத்தை ஓதுகின்ற பிராமணர்கள் இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது அவங்க வந்து சுக்லயஜுவேதத்தையே பரம்பரை பரம்பரையாக படிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு தான் அவங்க வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த கேசட் போட சொல்கிறேன் அப்படி ஒரு இது இருக்குது சுக்ல யஜுர்வேதத்தில் நல்ல ஒரு இது இருக்குது ஈஷாவாசியோபநிஷத்திற்கே அதுவும் சுக்ல யஜுர்வேதம் தான் ஈஷாவாசியோபநிஷத் இந்த உபநிஷத் கிருஷ்ணயஜுர்வேதத்தைச் சேர்ந்ததுதான் கட்டோபனிஷத்தும் தைத்திரியோபநிஷத்து இது சுக்லயஜுர்வேதத்தை பத்து உபநிஷத்துக்கு இல்லையா நம்ம முக்கியமாக பத்து உபநிஷத்து சொல்கிறோம் அந்த பத்து உபநிஷத்தில் ஈஷாவாசியோ உபநிஷத்தும் பிரிருதாரண்ய உபநிஷத்தும் சுக்லயஜுர்வேதத்தைச் சேர்ந்த உபநிஷத் கடோபனிஷத்தும் தைத்திரியோபனிஷத்தும் கிருஷ்ணயஜுர்வேதத்தைச் சேர்ந்த உபநிஷத்துகள் அப்போ நாலு உபநிஷத்து இந்த ரெண்டு வேதத்துலேயே இருக்குது மற்றதெல்லாம் ரிக்வேதத்தை சேர்ந்தது ஐத்தரேயோபனிஷத்து சாமவேதத்தை சேர்ந்தது கேனோபனிஷத்து மாண்டூக்கிய உபநிஷத்தை சேர்ந்தது மாண்ட அத்தரவநாயத்தை சேர்ந்தது தான் பிரஷ்ணோபனிஷத்து முண்டக்கோபனிஷத்து மாண்டூக்கிய உபநிஷத்து இதெல்லாம் அதில் சேர்ந்தது ஈஷா ஈஷகேன கட பிரஷ்ன உண்ட மாண்டூக்கிய தித்திரிகி ஐத்தனைச்சாந்தோக்கியம் கேனோபுருஷத்தும் சாந்தோக்கியமும் சாமவேதத்தை சேர்ந்த இதெல்லாம் இப்படிலாம் பிரித்து வச்சிருக்காங்க ஆஹ இந்த அவரோட தியான ஸ்லோகத்தை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு அவர் மங்களமான ஸ்வரூபம் உடையவர் ரொம்ப பிரகாஷம் உடையவர் வேதத்தினுடைய வடிவமாக இருக்கிறவர் முனிவர்களெல்லாம் தலை சிறந்தவர் சிவன் விஷ்ணு ரெண்டு பேருடைய அனுகிர பிரகாசம் அவரிடத்தில் பொருந்தியிருக்கு யாக்ஞவியர் சூரிய பகவான்கிட்ட சாஸ்திரம் படித்ததாக சொல்லுக சொல்லப்படுகிறது புலன்களை வெண் வெண் வென்றதில் தலைசிறந்தவர் புலனடக்கம் கோபத்தை வென்றவர் சதா தியான எப்பொழுதும் தியானம் பண்ணக்கூடியவர் ஆனந்த நிலையம் வந்தே யோகானந்த முனீஸ்வரம் அப்படிப்பட்ட யாக்ஞவல்யரை நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் நான் வேணா அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் நீங்களும் திரும்ப சொல்லுங்க அதுக்கு பிறகு நம்ம உபனிஷத்தை படிக்கலாம் வந்தேகம் மங்களாத்மானம் பாஸ்வந்தம் வேத விக்கிரகம் யாக்ஞவல்க்கியம் முனிஸ்ரேஷ்டம் ஜிஷ்ணு ஹரிஹரப்பிரபம் ஜிதேந்திரியம் ஜிதக்ரோதம் சதாத்தியான பாராயணம் ஆனந்த நிலையம் வந்தே யோகானந்த முனீஸ்வரம் இவர் சிறந்த யோகியாகவும் இருந்திருக்கிறார் என்று சாஸ்திர புராணங்களிலிருந்து இவரை பற்றின சரித்திரங்களிலிருந்து நன்றாக தெரிகிறது சிறந்த பிரம்மஜானியாகவும் மிகச்சிறந்த யோகியாகவும் இவர் இருந்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது இனி நாம் மந்திரங்களெல்லாம் படிப்போம் இப்போ நாம் பார்க்கப் போகிற இந்த சதுர்த்த பிராமணம் வந்து பிறகு மீண்டும் ஒரு முறை பின்னால் வருகிறது ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுது இந்த உபனிஷத்துலேயே ஆக இந்த அதில் சில மந்திரங்கள் கூட இருக்குது ஆனாலும் நாம் இந்த பிராமணத்தையே நேரடியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இனி மந்திரங்களெல்லாம் படிப்போம் इति होवाच उद्यास्यन्वा மைத்தேய்தோ யா உதாசியன் வா அகமத் अनया कात्यायन्या अंतं கரீதி इति होवाच उद्यास्यन्वा अरे अरे வா அகமஸ்மி ஹந்தே अनया காத்தயா अंतम கரீதி யாக்ஞவல்யா உவாச்ச யாக்ஞவல்க்கியர் சொன்னார் என்ன சொன்னார்ன்னா மைத்ரேயி அரே மைத்ரேயி எல்லாம் இந்த காலத்தில் சொல்ல முடியாது அடியே மைத்ரேயி இல்லை ரொம்ப பாஷையில் சொல்லணும் அன்பே மைத்ரேயி இந்த யாக்ஞவல்க்கியருக்கு இரண்டு மனைவிகள் ஒருவள் ஒருத்தியினுடைய பெயர் காத்தியாயனி இன்னொருவருடைய பெயர் மைத்ரேயி அவர் மைத்ரேயை கூப்பிட்டார் ஏன் காத்தியாயனியை கூப்பிடலேன்னு தெரியாது காத்தியாயனி இருக்கா நம்ம அதை புரிஞ்சுக்கணும் வீட்டில் தான் இருக்கார் யாக்யவல்யர் கிரகஸ்தாசிரமத்தில் தான் இருக்கிறார் யாக்ஞவியர் யாக்யவல்யர் மனைவி ரெண்டு பேரையும் கூப்பிடுறார் மைத்ரேயை பார்த்து பேசுகிறார் காத்தியாயனியும் பக்கத்தில் இருக்க இருந்தாலும் மைத்திரேயை பார்த்து சொல்கிற ஏன் ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லக்கூடாதாலெலாம் கேட்காதீங்க அது இந்த காண்டெக்ஸ்ட்டு அப்படி இருக்கு புஸ்தகத்தில் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம சிலதெல்லாம் சொல்ல முடியும் அதுக்காக மாற்ற முடியாது மைத்ரேயி அரே மைத்ரேயி ஒருவேளை காத்தியாயினி அந்த பக்கம் இருந்தாலும் இவர் சொல்கிறார் அது பின்னாடி சொல்லப்படுகிறது காத்தியாயினிக்கு வந்து சிலதெல்லாம் வந்து மைத்ரேயோடு கம்பேர் பண்ணுற போது எல்லா இடத்துலையும் தாரத்தமியம் இருக்கத்தானே இருக்கிறது ஏற்றத்தாழ்வு அதாவது குணங்களில் விவகாரங்களில் சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் மைத்ரேயை பார்த்து அழைக்கிறார் மைத்ரேயி அகம் உத்தியாசியன் வா ஸ்தானாத் அஸ்மி அகம் வந்து கேக் சம்போதனங்கிறார் அரே இது சம்போதனம் மைத்தேய்தோவாச்சவிய மைத்தேயீம் ஸ்வாரியா ஆமன் யாவல் ஆமன் வான் கூட்டரவியோ நாம ரிஷி நாம வந்து உத உத் யாசி யா உபன்தினுடைய பிரயோகங்கள் நாங்கள்ஷா நான் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லலை வீட்டை விட்டு போக போகிறேன்னு சொல்ல போகிறார் எப்படி சொல்கிறார்னா இதை காட்டிலும் உயர்ந்த வாழ்க்கைக்கு நான் போக போகிறேன் மேலான வாழ்க்கைக்கு நான் போகப் போகிறேன் அது நான் வீட்டை விட்டுட்டு போக போகிறேன் இந்த தொந்தரவு தாங்க முடியல அப்படி சொல்லலை நான் பெற வேண்டிய பக்குவத்தை நன்றாக பெற்று விட்டேன் நான் வந்து இப்போ போகிறேம்மா அப்படிங்கிறார் அந்த காலத்து தர்மம் அது அதெல்லாம் ஒத்துக்குவாங்க அந்த காலத்து கலாச்சாரம் இப்படி சன்னியாசம் வாங்கிக்க ஒரு பெரிய ஜானி சாதாரண ஆள் இல்லை ஆனால் அவர் என்ன சொல்கிறார் நான் ஞானத்தில் ஊறி இருக்கணும்னா எனக்கு சந்யாச ஆசிரமம் வேணும் சங்கராச்சாரியார் இதை வைத்துக்கொண்டு சன்னியாசத்தினுடைய மகிமையை எவ்வளவு மேக்சிமம் சொல்ல முடியுமோ சொல்லிவிடுறார் சன்னியாசத்தினுடைய பெருமையை தெரிந்து கொள்ளப்பா அப்படிங்கிறார் சங்கராச்சாரியன் இந்த போர்ஷனுடைய முக்கியமே பிரம்ம காட்டிலும் சன்னியாசத்துடைய இம்பார்ட்டன்ஸுங்கிறார் பிரம்ம இருக்கு அதான் இருக்கே ஆனால் சந்நியாசம் இருந்தால் தான் பிரம்ம வித்யை சோபிக்கும் அதான் பயப்படாது சன்னியாச புத்தி வேணும் அதை அப்படி சொல்லிவிடுவோம் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் புத்தி இல்லாட்டி சன்னியாசி சன்னியாசம் ஆகிட்டு கிடைச்சி படிக்கல வச்சுங்க என்ன பிரயோஜனம் சொன்னா ஊர்தம் கமிஷியாமி நான் இந்த ஆசிரமத்தை காட்டிலும் மேலான ஆசிரமத்திற்கு போக போகிறேன் சம்ஸ்கிருதத்தில் சன்னியாசாசிரமத்துக்கு ஒரு பேரு துரிய ஆசிரம துரிய ஆசிரம பிரதம ஆசிரமம் என்னது ப்ரமச்சரிய ஆசிரம ரெண்டாவது ஆசிரமம் என்ன கிரகஸ ஆசிரம மூணாவது ஆசிரமம் என்ன வானப்பிர ஆசிரம நாலாவது ஆசிரமம் என்ன சன்னியசிரமஸில் பிரதம ரித்தீய திருத்த அல்லது துறீய ஆசிரமம்மிஷா அப்போ இது வந்து அந்த கணக்கு பண்ணிட்டாங்க ஒரு புத்தகத்தில் அப்படி எழுதியிருக்கு இருபத்தஞ்சி வருஷம் பிரம்மச்சாரி இருபத்தஞ்சி வருஷம் கிருஹஸ்தன் இருபத்தஞ்சி வருஷம் வானப்பிரஸ்தன் இருபத்தஞ்சி வருஷம் சந்யாசி அப்படி நூறு வயசை பிரிச்சுக்கணுமா நிறைய பேர் விட மாட்டேங்கிறாங்களே பிடிச்சி நல்லவா பிரதமே நார்ஜிதா வித்யா த்வித்தீயே நார்ஜிதம் தனம் திருத்தீயே நார்ஜிதம் புண்ணியம் சதுர்த்தே கிம் கரிஷியதி அப்படி ஒரு ஸ்லோகமே இருக்குது ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் எவன் படிக்கலையோ செகண்ட் குவார்ட்டரில் யார் பணம் சம்பாதிக்கலையோ தேர்டு குவார்ட்டரில் எவன் புண்ணியம் செய்யலையோ அவன் ஃபோர்த்து குவார்ட்டரில் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு கேட்குறது அதாவது முதல் கால் படிக்கணும் பிரதமே ந ஆர்ஜிதா வித்யா தித்தீயே ந ஆர்ஜிதம் தனம் திருத்தீயே ந ஆர்ஜிதம் புண்ணியம் சதுர்த்தே கிம் கரிஷ் இருக்கட்டும் இந்த காண்டெக்ஸ்டில் என்ன சொல்கிற விரும்புகிறார் யாக்யவல்யர்னா அவர் வித்வத் சன்னியாசியாக விரும்புகிறார் இந்த சந்நியாசம் வந்து ரெண்டு விதம் ஞானத்துக்காக சந்நியாசம் பண்ணுறது ஞானத்தினால சந்யாசம் பண்ணுறது ஞானத்துக்காக சந்யாசம் பண்ணுறதுன்னு சொன்னால் படிக்கணுங்கிறதுக்காகவே எல்லாம் நிறைய நமக்கு நிறைய பொறுப்புகள்லாம் இருந்தால் எப்படி படிக்க முடியும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருந்தால் எப்படி படிக்க முடியும் அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்குன்னு வாழ்க்கையை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன படிச்சுட்டே இருக்கிறது தான் வேலை அப்போ அதுக்கு இந்த பொறுப்புகள்லாம் இருந்தால் சரி வராது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதுக்கு சந்யாசம் வாங்கிக்கோன்னு சொல்லிவிட்டாங்க சன்னியாசம்னா என்ன சங்கர சாஸ்திரத்தில் சங்கராச்சாரியார் சொல்ற சன்னியாசமே இப்போ கிடையாது ஆதிசங்கரர் சொல்ற சன்னியாசம் அவுட்டு ஏதோ பேருக்கு பண்ணிட்டு இருக்கோம் சன்னியாசம் ஆதிசங்கரர் சொல்ற சந்யா சன்னியாசம் வைதிக கர்ம சன்னியாசம் வைதிக கர்ம சந்யாசத்தை தான் சங்கராச்சாரியார் பேசுறார் வைதிக கர்மம் நமக்கு மோட்சத்தை கொடுக்காது அதனால வைதிக கர்மத்தை நம்ம விட்டுட்டு வேதாந்த விசாரம் பண்ணணும் அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்கிறார் ஆனால் நடைமுறையில் இருக்கிற வாழ்க்கை வேறு ஆதிசங்கர் சொல்கிற வாழ்க்கை முறை வேறு ஆனால் நம்ம எதுக்கு இதை படிக்கணும் அப்படின்னு கேட்டால் அகாடமிக்காக இப்படி இல்லை நம்ம தேசம் இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் இப்போ அதுக்காக நம்மளை உடனே மாற்றிக்க முடியாது மாற்றிக்க வேண்டியதுமில்லை அதனுடைய எசன்ஸை சாரத்தை புரிந்து கொண்டால் போதுமானது அப்போ மைத்ரேயி மைத்ரேயை பார்த்து கூ சொல்கிறார் நான் இதை காட்டிலும் உயர்ந்த வாழ்க்கைக்கு போகப் போகிறேன் உத்தமமான வாழ்க்கைக்கு நான் போகப் போகிறேன் அப்போ இதுன்னு மத்தியமான வாழ்க்கையான்னா அப்படி எனக்கு வேண்டிய பக்குவம் எல்லாம் கிடைச்சாச்சு போறோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் போயிட்டு வரேன் ஏற்கனவே ஒன்று இருந்தாலே பிரச்சனை ரெண்டு பேரையும் சமாளிக்கணுமே அதனால இது வந்து ரெண்டு பேரையும் சமாளிக்கணும் அது மாத்திரம் இல்லை அவருக்கு போர் வேண்டிய அளவுக்கு பக்குவம் அடைஞ்சாச்சு அவர் விவிதிஷா சந்யாசம்னு சொல்கிறதுக்காக ஆரம்பித்தேன் ஞானத்தை பெறத்துக்கான சந்நியாசம் ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு மேற்கொள்ளுகிற ஆசிரம சந்நியாசம் இது வந்து குறிப்பாக வேதத்தை படித்து வேதத்தில் சொல்லி இருக்கிற சடங்குகளை எல்லாம் செய்துவிட்டு சந்யாசம் பண்ணுறவங்களை பற்றின டாபிக் இது ஏன்னா நம்ம இதை எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்க முடியுமோ புரிஞ்சுக்க முடியுமோ புரிஞ்சுக்கலாம் அதனால் ஊர்த்வம் கமிஷ்யாமி உத்தியாஸ் என்வான்னா அர்த்தம் ஊர்துவம் கமிஷியாமி அஸ்மாத் ஸ்தானாத் இந்த ஸ்தானத்தில் இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து நான் சந்நியாசம் மேற்கொள்ள போகிறேன் அது நான் ஆசிரம சந்நியாசம் வாங்கிக்க போகிறேன் ஹந்த எனவே ஹந்தங்குற ஒரு பொதுவாக அதனால் அப்படியானதுனால என்ன பண்ணுறேன்னா தே இந்த காரணத்தினால காத்தியாயிக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய என் சம்பந்தமான உறவை நான் இப்போ பிரிக்க போகிறேன் ரெண்டு பேருக்கும் எதனால் சம்பந்தம் காத்தியாயனிக்கும் மைத்திரைக்கு இருக்கிற சம்பந்தம் யாரால் யாஜ்ஞால் பர்த்தாவால் தான் ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்கு அதனால் அனையா காத்தியாயன்யா அந்தம் கரவாணி இனிமேல் காத்தியாயனி அவ பாடு ஓம் பாடு தனித்தனியாக நீங்கள் வந்து நான் கொடுக்குற எங்கிட்ட என்ன இருக்க போகிறது இருபத்தஞ்சு மாடோ பத்து மாடோ வச்சிருக்க போகிறேன் அந்த காலத்தில் அதுதானே சொத்து அதனால் மாடல்லாம் மற்ற எவைன்னு சொல்கிறார் இல்லையா வள்ளுவர் அது மாதிரி அந்த நான் பிரித்து கொடுத்துடுறேன் நீ அஞ்சு மாடை வச்சுக்கோ அவள் அஞ்சு மாடு வச்சுக்கிட்டோம் நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கை நடத்துங்கோ நான் வந்து சன்னியாசியாக போகிறேன் அப்படிங்கிறார் அரே மைத்ரேயி புரிஞ்சிக்கோ நான் வந்து இப்போ சன்னியாசா ஆசிரமத்துக்கு போக போகிறேன் இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் வேறு ஆசிரமத்துக்கு போக போகிறேன் அதனால் நான் இந்த காரணத்தினால உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் வந்து சொத்தை பகிர்ந்து கொடுத்துட போகிறேன் இல்லை போகிறதுக்கப்புறம் சண்டை போட்டுக்க கூடாது நிறைய வீட்டில் அப்படி தானே ஆகிடுறது திடீர்னு அப்பா வந்து பிரிக்காமையே போயிடுறார் அப்புறம் பையங்களுக்குள்ளே ஒரே சண்டை ஆகிடுது பையங்களுக்கு சண்டை இருக்கோ இல்லையோ சண்டை மூட்டி விடுறதுக்கு எல்லா வீட்லேயும் ஆள் இருக்குது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஆள் இருக்கு அதெல்லாம் சொல்ல நீங்கள் உங்களுக்கு தான் பிழைக்க தெரியல விவரம் இல்லை நீங்கள் இப்படியே இருந்தால் எப்படி நம்ம வண்டி ஓட்டுறது அப்படின்லாம் சொல்லி கிள்ளி என்ன தேவை பண்ணி எப்படியா வேலை வந்துடும் அதனால போகிறதோ போகிற சாமியாராக போகிறையோ போகிறப்ப சொத்தை ஒழுங்காக பிரித்து கொடுத்துட்டு போயிடு இல்லாட்டி நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும் ஆ என்னால் பிரித்து கொடுக்குறேன்னு விட்டார் அவர் அவ்வளோதான் இப்போ அதோட முடிய போகிறது இத்துடன் கதை முடிகிறது அதனால் பிரித்து கொடுக்குறேன்னு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒம்பதரை மணிக்கு சொல்கிறேன்னு விட்டு பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமேவிஷா ஹரி ஓ